நீங்கள் பணிவாக இருங்கள் மற்றவரை விட பெருமை கொள்ள வேண்டாம் ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் என அல்லாஹினிடம் இறை செய்தி அறிவித்தான் என்று நபி சல்லாஹு மணி அவர்கள் கூறினார்கள் இரண்டு எட்டு